துணை திருமண் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா விழிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை திரு நாமங்கள் மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் மொழிக்கு நாமங்கள் முன்பு செய்தன் பழிக்கு துணை அவன் பன்னிறு தோளும் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமு மே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய தனிப்பெருங்கருணையினாலே இராமாயணமாகிய இதிகாசத்திலே பாதுகா பட்டாபிஷேகம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுது நம்முடைய சரீரத்திலே கீழான பகுதி பாதம் நேரான பகுதி தலை அந்த மேலான தலைக்கு மேலே இருப்பது மகுடம் கீழான காதிக்கு கீழே இருப்பது பாதிகை சமூகத்திலே மேலானவனும் கீழானவனும் ஒன்றுபட வேண்டும் இந்த ஒற்றுமையினாலே நலம் விளையும் ஆகவே பாதிகையும் மணிமகுடத்தையும் ஒற்றுமைப்படுத்தி வைத்தார் பரதாழ்வன் ராமாயணத்திலே ஒரு சிறந்த பாத்திரம் பரதன் அவர் பிறக்கிற பொழுது ராமருக்கு நூறு குணம்னா பரதருக்கு நூறு குணம் எல்லாரிய குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்தே அன யானை மகள் பயந்தாள் ராமருக்கு சமானமாக இருந்தார் பரதர் திருமணம் ஆன விற்பாடு மூன்று மடங்கு பரதருடைய குணம் உயர்ந்தது மும்மாயில் நிறை குணத்தின் நிகழ்ச்சிக்கு நோக்கில் தென் திசை அல்லது நோக்குராது இந்தியங்களை அவித்து நந்தியம் பதி இடைநாதன் பாதுகம் வந்தனை புரிந்து பதினாலாண்டு தவஞ்செய்தார் பரத இப்பொழுது கோடிக்கணக்கான அளவிலே ராமரை விட குணத்திலே உயர்ந்து விட்டார் பரதன் கௌசலை சொல்லுகிறார் எண்ணில் கோடி ராமர்கள் ஆயினும் அண்ணல் இன் அருளுக்கு அருகே ஆவரும் ஆகவே மக்களாக பிறந்த நாம் நம்முடைய குணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது வரதாழ்வார் சத்துருக்கு நோயில் கேக்கை நாட்டிலே இருக்கின்றார் ராமச்சந்திரமூர்த்தி கானகம் போனார் என்ற உடனே சக்கரவர்த்தி வானகம் போனார் பகவான் நடு இறையிலே அடர்ந்த காற்றிலே நுழைகின்றார் அவர் திருமேனிலிருந்து ஒளி வீசுகின்ற ஞான ஒளி பெரியவர் உடம்பிலே ஒளி வீசும் ஆதித்தன் உதித்தான் சூரிய ஒளியிலே மற்ற ஒளிகள் மொழிங்கிவிடும் ஆனால் ஆதித்தன் உதித்த அந்த ஆதித்தனுடைய ஒளி பகவானுடைய திருமேனியின் ஒளியிலே அது மடங்கிவிடுகிறது பெய்யோ நொழி திருமேனியின் பெய்யோ நொழி திருவேனியின் திருமேனியின் இரிசோதியின் மறைய பொய்யாமே இழையாளோடும் இழையானோடும் மையோ மரகதமோ மரி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவெண்பதி தேனாக திட்டிக்க பாடுகின்றார் கவிக்கரவர்த்தி கம்பநாட்டாளர் வெய்யோ நொளி திரிமேனியின் விரிசோதியின் மறைய ஞாயிற்றின் ஒளி எம்பெருமானுடைய திருமேனின் ஒளியிலே மடங்கி விடுகிற பொய்யாமேனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் அந்த நடு இரவிலே எம்பெருமான் பிரயாணம் பண்ணினாராம் இந்த உலகத்தையே துரும்பாக எண்ணி பிராற்றியார் கணவன் பின்னே போகிறார் மற்ற பெண்களாந்தா எங்க தாயார் வீட்டில் என்ன விட்டுங்க திரும்பி வர்ற போது அழைச்சிடுவான்னு சொல்லுவான் அகில சுகங்களையும் துறந்து விட்டு உடுத்த உடையோடு கணவன் பின்னே போய்கிறான் பொய்யா மேனும் இளையான் ராகவனுக்கு இளையான் தியாகத்திலே இளையான் ராமர் மனைவியோடு போனார் லட்சுமண சுவாமி ஊர்மலையை அழைச்சிட்டு போய் வர்றேன்னு சொல்லு ொடும் போன அஞ்சன மையின்னு ஒன்று உண்டு அதை கண்ணில இட்டால் நிலத்தில தெரியும் அந்த அஞ்சன மை போல இருக்குதான் பெருமானுடைய திருமேனி மையோ மை கருமை அருமை ஆனால் மையிலே ஒளி இருக்காது அதனால் அந்த ஓமை நிறைவு பெறவில்லை மரகதமோ மரகதம் ஒளி வீசும் ஆனா மரகதம் ஒளி வீசும் சில்லுன்னு இருக்காது குளிர்ச்சி இருக்காது அதனால மறிய காடலோ அந்த நீலக்கடலை சொன்னார் ஆனா கடல் உப்பு சமுதிரம் ராமன் ஞான கடல் அதனால அந்த ஊமை பொருந்தவில்லை மழை முகிலோ மழை மேகம் நீளமாயிருக்கு ஆனா மழை பொழிந்தா மேகம் வெளுத்து போகும் பகவான் அப்படி இல்லை ஐயோ இத்தனை ஊமை சொல்லியும் நிறை பெறவில்லை மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவெண்பது உடையன் எம்பெருமான் கங்கை கரையிலே தங்கினார் பிராட்சியாரோடு கங்கையிலே நீராடினார் கங்கையிலே நீராடினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் விலகும் ஆனா பகவான் நீராடிய உடனே கங்கையின் பாவம் விலகிவிட்டதாம் பன்னி நீ கரும் பாவங்கள் பாரூள் எண்ணில் நீக்கு வரும் கங்கை எல்லாரும் பாவத்தை என்னிடத்தை விடுத்தார்கள் அத்தனை பாவம் பகவான் குளித்ததனாலே கங்கைக்கு பாவம் போய்விட்டது அரிய தேனும் கனிகளும் கொண்டு வந்து கொடுத்தார் ராமச்சந்திரமூர்த்தி உண்டார் சீதாதேவி உண்டார்கள் லட்சுமணா நீ உண்ணும்னு சொல்லு அதனாலே இளைய பெருமாள் பதினாலு ஆண்டு நமக்கு உணவில்லை என்று தீர்மானித்துக் கொள் அந்த கங்கை கரையிலேடுகின்ற தொழிலை செய்கின்றவன் குகன் தேவடர் தலைவன் அவன் பகவானை துறையில் கண்டு உள்ளம் உருகினான் சுத்தாரோடு பெருமானை வணங்க வேண்டும் என்று புறப்பட்டான் நெருங்கையோடு போகக்கூடாது என்று ஊனும் மீனும் கொண்டு போனான் நெருங்க நெருங்க இத்தனை கூற்றமாக போவது நல்லதில்லை என்று சுற்றம் அப்புறம் நிற்கேன் சுற்றம் அப்புறம் நிற்கேன் ஆயுதங்களை எல்லாம் வைத்துவிட்டு அந்த ஊன் மீனும் காபடியாக எடுத்துக்கொண்டு போகிறான் வாயிலை நன்னினான் அங்கு இடை பெறுவாள் அப்பா நில் யார் நீ நான் சிங்கி வேதம் வேட தலைவன் குவன் உள்ளே போய் அண்ணா சுற்ற முன் தானும் தூயவன் தாயின் நல்லான் குகன் உடம்பிலே ஏகப்பட்ட மாசு ஆறு மாசு வருச்சு கழுத்தோட குடிப்பான் உள்ளன் தூயவன் சில பேருக்கு வெளியே தூய்மை இருக்கும் உள்ளுக்குள்ள வண்டி வண்டியா அழுகிறது அவன் சுற்றம் தானும் தூய் தாயின் நல்லான் கொற்றாவா நின்ன கூறிக் தேவரீரை பார்க்க வந்திருக்குந்தான் தம்பி உற்றுள் உள்ள விழ பலமுறை வணங்கினான் பெருமானே சின்ன சின்ன மீனா பிடிச்சி நெய்யில வறுத்து மிளகு தூள் போட்டு தேன் போட்டு கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் உண்பீர்களோ உண்ணமாட்டீர்கள் அவன் அன்பை கண்டு பெருமான் மகிழ்ந்து இருக்கட்டும் அன்றிய இரவு எம்பெருமான் ஆசிரமத்திலே படுத்துக் கொண்டால் இளைய பெருமாள் காவல் புரிகின்ற தம்பி நீ ஏன் படுக்கலையான்னு கேட்க அதனாலே பதினாலு ஆண்டு நமக்கு உறக்கம் இல்லை என்று தீர்மானித்துவிட்டார் வணங்கி நீங்கள் யாருன்னு கேட்டான் சக்கரவர்த்தி திருமகன் ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய பாட்டன் வீட்டில இருந்து தாயாருக்கு உணவு சொல்லிக் கொடுத்து பரதன் நாட்டை அபகரித்துக் கொண்டான் இந்த பிழையான கருத்தை சொல்லிவிட்டார் இலட்சுமணன் அவன் சுற்றத்தாரோடு வில்லை பிடித்து அவனும் ஒரு பக்கம் காவல் பண்ணுகின்றான் தம்பியை நோக்கும் இப்படி ஒரு தம்பி அண்ணனுக்காக வந்து எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி காவல் புரிகின்றானே என்று தம்பியை நோக்கும் பாட்டன் வழி சொத்தை ஒரே பிள்ளைக்கு கொடுக்க சட்டம் இழந்தராது அப்பா கொடுத்து விட்டார் என்று அத்தனையும் தியாகம் பண்ணி வந்து தர்பயிலே படுத்திருக்கிறார் என்ன தியாகம் தலைமகன் தன்னை நோக்கும் அதற்கே இன்னொரு பொருள் பாட்டன் வீட்டில் இருந்து தாயாருக்கு உழவு சொல்லிக் கொடுத்து பரதன் நாட்டை கவர்ந்து கொண்டான் இவன் ஒரு மாற்றான் தாய் இவன் ஒருவேளை ராமனுக்கு தீங்கு செய்வானோ என்று தம்பியை நோக்கும் லட்சுமண இவர் காவல் பண்றான் தலை மகன் தன்னை நோக்கும் விடிய விடிய ஒருபுறம் லட்சுமணர் ஒருபுறம் குகன் காவல் புதிய பொழுது விடிந்தவுடனே தம்பி குகனே ஓடம் கொண்டு வா நான் அக்கறைக்கு போன குறை தங்களுக்கு லட்சிக்க வேணும் இங்கே இருங்க தரிசனந்தன் தென்னை வேணும் இங்கே இருங்க ஒரு பத்தன்னை இங்கிருங்கள் பூ உண்டு போர்வை உண்டு நறு மலர்கள் உண்டு தேன் உண்டு கனி உண்டு அடியேன் தொண்டு செய்கின்றேன் இங்கெனவே இருங்கள் பரதாழ்வாரைப் போலே அன்போடு பழகிற குகனை பெருமான் கட்சி தழுவிக்கொண்ட குகனே இன்று முதல் தசராதிற்கு ஐந்து குழந்தைகள் ராமன் குகன் பரதன் லட்சுமணன் நீ என் தம்பி இந்த சீதை உனக்கு கொழுந்தி என் வார்த்தையை தட்டாதே ஓடம் கொண்டு வந்தன மரத்தாலே செய்த ஓடத்தை மகளினால் அர்ச்சித்து கொண்டு வந்து நிறுத்தினான் பகவான் ஓடத்திலே ஆரோக்கணித்தார் சீதா விராட்சியினை எழுந்திரடினார்கள் இளைய பெருமானை அந்த ஞான கடல் அருட்கடலாயிருக்கிற எம்பெருமானை பார்த்து கண்ணீர் வடித்து குகன் ஓடம் விடுகின்றான் பூலோகி புரி தனிலே அரசு செய்யும் சாலோக சக்கரவர்த்தி தசரத நாள் சட்டமலே வந்த பட்டாபிஷேகம் சட்டாமலே வந்த பட்டாபிஷேகம் தம்பி பரதன் பேர சந்தகுணபாகம் சுட்டாத பாகம் அது கங்க நதி வேகம் கங்க நதி வேகத்தில் மங்களம நேகம் சுட்டர் புகழ் கோதண்ட ராமாவை போகம் சீதா சமேத்தம் சீதா பாக்கிய மோகம் தொற்று வரு லட்சுமண சாமி உபோகம் சொல்லுக வேடனுக்கு நல்லது சினேகம் ஏழேலோ ராமையா ஏலேலோ ராமையா ஏலேலோ கண்ணீர் வடித்து எம்பெருமானுடைய கீதங்களை பாடிக்கொண்டு அக்கறைக்கு போன தம்பி வரதனுக்கு துணையாக இரு நான் பதினாறு ஆண்டு பொறுத்து வருவேன் என்று எம்பெருமான் சித்திரகுடு வரதை அணுகினார் அங்கே பாரத்வாஜர் பெருமானைக் கண்டு ஆசி உபசரித்தார் மந்தாகின் நதிக்கரையிலே இப்போது ராமரும் லட்சுமணரும் சீரியும் தங்கியிருக்கிறார் வசிட்ட முனிவர் சக்கரவர்த்தி இறந்து போனார் என்று எழுதினா வழிநடுக அழுது கொண்டே வருவார் அது அநாகரிகமாக இருக்கும் என்று கருதி சக்கரவர்த்தி எழுதின மாதிரி அன்புள்ள முதல்வன் பரதனுக்கு ஆசி இக்கடிதம் கண்ட உடனே புறப்பட்டு வருக அன்புள்ள தந்தை தசதீல்முத்திரை இந்த கடிதம் போவதற்கு முதனால் வரதாற்று தீக்கனவு கண்டு எழுந்தார் சத்துருக்குனா நான் எப்போதும் உயர்ந்த கனவுகள் காண்பேன் ஆலயம் போவது போலே அருட்பிரசாரங்கள் கிடைப்பது போதே கனவு காண்பேன் தந்தி சத்ருக்கனா இந்த தினம் என்னுடைய தந்தையார் தலையிலே நல்லெண்ணெய் தடவிக்கொண்டு சிவப்பு உடை உடுத்துக் கொண்டு மேல் ஏறி தெந்திசை போவதாக கனவு கண்டேன் இது அப்ப மரணத்தை குறிக்கின்ற சகுனம் தாய்மார்கள் கழுத்திலிருக்கிற திருமாங்கல்யங்கள் அருந்து அருந்து நிலத்திலே விழுவதாக கனவு கண்டேன் சத்ருக்கனா என்ன விளையுமோ ஆயிரம் விளக்கை ஏற்றிக்கொண்டு ஒரு சுமங்கலி கானகம் போவதாக கனவு கண்டேன் ஆ சீதா லட்சுமணா ராமா என்று மக்கள் அழுதுகொண்டே வனம் போவதாக கனவு கண்டேன் ஆயிரம் பேர் ஈற்றி எடுத்து என்னை குத்த வருவதாக கனவு கண்டேன் நிலம் வெடித்து அயோத்திமா நகரம் அதல உலகம் போய்விட்டதாக கனவு கண்டேன் இப்படி ஒரு நாளும் தீக்கனவு கண்டதில்லை என்று வருந்தினார் அயோத்தியிலிருந்து வந்த காவலன் ஓலை கொடுத்தான் அது சக்கரவர்த்தினுடைய சுய கையெழுத்து அப்பா அநேகமா மாண்டிருக்க வேண்டும் என்று கருதி பாட்ட விடை பெற்று கொண்டு மனோவேகமாக தேரேறி புறப்பட்டார் காடு மலை வனாந்தரங்கள் எல்லாம் கடந்து கோசல நாட்டின் அருகிலே வந்தவுடனே தம்பி சத்ருக்கனா அப்பா இறந்து விட்டார் எப்படி என்ன தெரியும் கோற்றை வாசலிலே நம்முடைய கோபிதார கொடி தாழ்ந்து பறக்கின்றது தலைவரர் இறந்து விட்டால் கொடியை இறக்கி விடுவார்கள் அதனால அப்பா இல்லை இன்னும் கொஞ்சம் தேர் அருகிலே சென்றது தம்பி பெரியண்ணாவின் ஊரிலே இல்லை சக்கரவர்த்தி இருந்தால் கோட்டை வாசலங்குமார் அயோத்திய பெண் சங்கமே ஊதவில்லை அப்பாவும் திருமாளிக்கு போனார் அங்கே முழங்கால் புழுதி தந்தையே தந்தையே உண்டு இல்லை என்று சொல்ல ஆளு கைகேசியம் திருமாளியிலே அம்மான திருவடியில் விழுந்தார் மகனே வரதா வருகிற பாட்டனார் சவிக்கியமா பாட்டி சவிக்குமா அம்மா எல்லாரும் சவிக்கும் என் உள்ளத்திலே அம்மா இப்போது காதல் மூண்டு எழுகிறது தந்தையாரை வணங்க வேண்டும் என்ற காதல் மூண்டெழு காதலால் முழறித்தால் தொழ வேண்டினேன் எய்தினேன் உள்ளம் விம்முமா அம்மா என் ஞான தந்தை எங்கே அந்த குணக்கடல் எங்கே அந்த தர்மமூர்த்தி எங்கே என் தந்தையாரைப் போன்ற உத்தம புருஷன் உலகத்திலேயே இல்லையே ஆகவே அவரை வணங்க வேண்டும் என்ற காதல் மூன்று எழுகிறது அம்மா மூன்று எழு காதலால் குளரினா தாமரை மூழறித்தால் தோழ வேண்டினேன் எய்தினேன் உள்ளம் விம்முள் ஆண்டகை நெடுமுடி மூடி அரசர்கோ மகன் யாண்டயான் பணித்திரி என்று இரு கை கூட்டினான் அம்மா எங்க அப்பா புதுவரி போட மாட்டார் இருக்கிற வரியை உயர்த்த மாட்டார் என் தந்தையாறு ஆட்சியிலே கல்வர்கள் இல்லாமையினாலே பூற்றி விற்பதில்லை என் தந்தையார் ஆட்சியிலே நோய்கள் இல்லாமையினாலே மருத்துவர்களுக்கு வேலை இல்லை அப்படி தருமநேரி தவறாமல் ஆட்சி புரிகின்ற அருமை தந்தையார் எங்கே மகனே அப்பா எல்லா உயிர்களும் அடைய வேண்டிய முடிவை அடைந்து விட்டார் அப்பா அப்பா அப்பா என்று உருண்டு புரண்டு அழுதார் ஒருவாறு மனம் தேறினார் அறுபதுனாயிரம் ஆண்டு ஆட்சி புரிந்தார் பழுத்த ஓலை உதிர்வது இயல்புதானே இன்னும் இதற்கு மேலே எப்படி வாழ முடியும் அம்மா எனக்கு நிஜமான அப்பா தசனதல்ல என உண்மையான தாயார் தாங்கள் அல்ல எந்தயும் யாயும் எம்மு அந்த மில் பெருங்குணத்து இராமநாதரா தாய் தந்தை குரு எல்லாம் ராமன்னாதான் எனக்கு அந்த மில் பேரும் பெருங்கூணத்து இராமன் ஆதலால் வந்தனை அவன் கழல் வைத்த போதலால் வென் துயரு தீர்களாதி என்றா மவுடைய திருவடியிலே என் தலை வைத்து வணங்கினால என் மனக்கவலை மாறாது என் தெய்வம் எங்கே நான் வணங்குகின்ற பரம்பொருள் எங்கே என்னா எங்கே அம்மா அண்ணா எங்கே ராமச்சந்திரமூர்த்தி எங்கே அந்த ரகுவீரன் எங்கே வரதா ராமன் கானகம் போய்விட்டார் ஓ அப்பா போனப்பால் அயோத்தியில் என்ன வேலை என்று புறப்பட்டு போய்விட்டாரா அம்மா ராமண்ணாவை கௌசலை பெற்றாரே என்று வளர்க்கவில்லையே தாங்கள் தானே ராமண்ணாவை வளர்த்தீர்கள் தங்கள் மடியில வளர்ந்தாரே எங்க அண்ணா கானகம் போகின்ற போது அம்மா நீங்கள் வேண்டாம்னு சொல்லலையா நீங்க சொல்லியிருந்த அண்ணா போயிருக்க மாட்டாரே அண்ணா அண்ணா அண்ணா அப்பா இறப்பதற்கு முந்தையே போய்விட்டார் வருங்காலம் தெரிஞ்சு அப்பாவுக்கு என்னம்மா நோய் இத்தனை மருத்துவ இருந்தாலே ஒருவரும் துணை செய்யவில்லையா அம்மா அப்பா உயிரி பிரிகிற போது பரதன் எங்கேன்னு கேட்டாரா இல்லை ராமா ராமா ராமாயின் அண்ணாமேல அப்பாவுக்கு அம்மா ராமண்ணா ஏன் கானகம் போனார் பதில் சொல்ல விழிக்கின்றாள் முந்தி ஒருவரை இஸ்வாமித்த முடிவெருந்து அழைச்சின்னு போனார் அதுபோல யாராவது மகிழ்ச்சிகளுக்கு உதவி செய்ய போனாரா இல்லை இந்த அரசியலே வேண்டாம் என்ற அரசியலு துறந்து விட்டு போய்விட்டாரா இல்லை தீர்த்த யாத்திரைக்கு போனாரா இல்லை ஏன் போனார் வரதா நீ கேக்கை நாட்டில் இருக்கிற போது உங்க அப்பா தசர சக்கரவர்த்தி ராகவனுக்கு முடிச்சூற்று விழான்னு ஏற்பாடு பண்ணு பட்டாபிஷேகத்துக்கு முந்தி ஊர் சுற்றி பார்க்கிற கல்யாணத்துக்கு முந்தி காசி ஆத்திரன்னு ஒரு சடங்கு அதற்காக போயிருக்கிறாரா சத்துருக்கனா அண்ணா வந்தா உயர்ந்த நிலையிலே பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடுச்சு உயர்ந்த மேடங்கள் உயர்ந்த இன்னிசை அரங்கு எங்குமில்லாத அளவுக்கு மகுடாபிஷேகின்றேன் அம்மா அண்ணா எப்போது வருவார் வரதா பழைய காலத்திலே சம்பராசுர யுத்தத்திலே நான் உங்க அப்பாவுக்கு தேர் நடாத்தினேன் நல்லது அம்மா தேர் பள்ளத்திலே சாய்ந்து அச்சு முறிந்தது அப்போது நான் அச்சுக்கு பதிலாக என் இடக்கையே கொடுத்து அப்பாவுக்கு உதவி செய்தேன் நல்லது அப்போது உங்க அப்பா எனக்கு இரண்டு வரம் தருகிறேன் அம்மா இல்லைங்க கணவனுக்கு மனைவி செய்வது கடமை கடமைதான் உனக்கு உடமை அப்படி செய்யவில்லையானா தங்களுக்கு திருமாங்கல்யம் போயிருக்குனே அப்படி கணவனாரு கடமை பற்றி செய்திருந்தா அதுக்கு ஏன் ரெண்டு வரம் கொடுக்கிறேன்னா அந்த வரம் கொடுக்கிறேன்னா இந்த வில்லங்கமே கிடையாது நல்லதும்மா நீ என்ன வரம் வாங்கினேன் நான் வேணும் போது பெற்றுக்கிறேன்னு சொன்னேன் இப்போது உன் தந்தையார் ராகவனுக்கு முடிசூற்று விழா ஏற்பாடு செய்தவுடனே வரதா பதினாலு உலகங்களை நீ ஆள வேண்டும் என்று ஒரு சடை முடியோடும் மர ராகவன் பதினாலு ஆண்டு வனம் போக வேண்டும் என்று ஒரு வாங்கினேன் ராமன் கானகம் போனார் அப்பா வானகம் போனார் அரிய அரிய அரிய அரிய சூடீன துணைக்காரன் இரண்டு கரங்களாலே காதை பொச்சு கொண்டா என்னடி பாவி கைகேசி என்னடி செய்த அடி என்னடி பாவி கைகேசி என்னடி செய்த என்னடி பாவி கைகேசி என்னடி செய்தா மன்னனை கொந்தன்ப நம் போக வீடு மன்னனை கொண்ட அண்ணன் வீடுத்தாய் அடி உண்டோ அடி இன்னம் உண்டோ பாவி என்னை எடி கெடுத்த பாவி கைகேசி கேசி என்னடி செய்தாய் அம்மா நீ பெண்ணா பெண்ணுரு எடுத்த பேயா என்ன நினைந்து என்ன காரியம் செய்தாயம் கொன்று அண்ணன் வனம் போக விடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கூட சில பெண்கள் கணவனை உயிரோடு வைத்து வாட்டுவார்கள் என்று அடியோடு கொள்ள மாட்டார்களே நீ கொன்று போற்றிய மன்னனை கொன்று அண்ணன் வனம் போக விழுத்தாய் அம்மா எனக்கு ராமண்ணா வைத்தவரை வேறு தெய்வம் இல்லையே என் உள்ள தாமரையிலே ராமண்ணா எழுந்திருக்கின்றே எங்க அண்ணா கானகம் போனா இதை விட என கேடு உண்டா அடி இன்னும் உண்டோ பாவி என்னை ஏண்டி கெடுத்தாய் என் அடியோடு கெடுத்தனையே என் தெய்வம் கானகத்திலே இருக்கனான் அயோத்தியிலே வாழ்வேனான் அம்மா அப்பா மாண்டு போனாரே உன் முகத்திலே ஒரு கடுகளவு கவலை இல்லையே கணவன் போன உடனே பெண்கள் மாட வேண்டாமா உனக்கு நாறு மாறு கயிறு இல்லையா கொன்ற வீடு மன்னவன் பின்னோட நீ போகலோ வேணும் மன்னவன் பின்னோடே நீ போகலோ வேணும் அல்லது என்னையும் கொன்றாலும் நீ சகலோ வேணும் அல்லது என்னையும் கொன்றாலும் நீ சகலோ என்னடி பாவி கைகேசி என்னடி செய்த அப்பாவோடு நீ சாக வேண்டாம பாண்டியன்டான் என்று கோப்பெருந்தேவி அப்பவே உயிர் விட்டாளாம் உத்தம பெண்கள் கணவன் போய் வாழ மாட்டார்கள் அதுதான் பரத சொல்றவன் பின்னோடே நீ போகலோவே ஒருவேளை மகனாக நான் இருப்பதனால எனக்காக உயிரோடு இருக்கிறாயா அம்மா விழுந்து வணங்குகிறேன் இந்தா வடிவாள் என்னையும் வெற்றி விடு உன்னையும் வெற்றி கொள்ளு உனக்கும் எனக்கும் வந்த அப்பகிச்சு உயிரோடு போகட்டும் என்னையும் கொன்றாலும் நீ சாகலோ வேணும் ராமண்ணா எங்கே அடியேன் எங்கே ராஜசிங்கம் எங்கே நரிக்குற்றி எங்கே தரம் நான் புவி ஆழத்தரம் தாய் தரம் நான் புவி ஆழத்தரம் கண்டாய் அம்மா தரம் நான் புவி ஆழத்தரம் ரெண்டு வரம் ரமோ ரெண்டு வரமோ கழுத்தருக்கு நரம் கொண்டா என்னடி பாவி கைகேசி என்னடி செய்தாயி